तापत्रय विनाशाय, சச்சிதானோோத்பதித்தவே தாபத்தயவிஷா வய நுமேந்திரியாணமனோம் யப்பயரிஷ்சாரைரவிமுகியமானர் பிரதன ஹரிங்கிற யோகியானவர் பாகவத தர்மங்களை சொல்லி கொண்டிருக்கிற ஸ்லோகங்களையெல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் பாகவத பிரதானஹா பாகவதர்களுள் முக்கியமானவன் முதல்ல பாகவதோத்தமன் சொன்னார் இங்கே பாகவத பிரதானஹாங்கிறார் யஹா ஹரேஹே ஸ்வரூபம் ஸ்மிருத்வா யஹா எவனொருவன் ஹரியனுடைய ஸ்வரூபத்தை தியானம் செய்கிற காரணத்தினாலேந்திரியப்பிராணமனோதிசாரதம ஜன்மாப்பயுயதருஷகிருச்சிரை அவிமுகியமான சாபவத்திரதான அப்படி படிக்கணும் யவனொருவன் எந்த பக்தநானவன் ஹரேஸ் ஸ்மிருத்திய ஹரியனுடைய ஸ்வரூபத்தை இடைவிடாதுன்னு நினைக்கிற காரணத்தினால இந்த உடம்பு இந்திரியங்கள் பிராணன் மனசு புத்தி அப்படிங்கிற இந்த சம்சார தர்மங்கள் இந்த ஜீவாத்மா இந்த உடம்பில் இந்த கருவிகளோடு இருந்து கொண்டு ஆஷாபாஷங்களில் ஈடுபட்டு கஷ்டப்படுறது இதை திருப்புறது அவ்வளோ சுலபம் இல்லை இந்த உடம்புக்கு பிறப்பு இறப்பு இருக்குது அப்புறம் பிராணனுக்கு பசி தாகம் இருக்குது அப்புறம் மனசுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி பயம் இருக்குது அப்புறம் படிக்கிறதுங்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலேயும் நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது தரிஷக்ருச் ஆக ஜென்ம மரணம் பசி பயம் அப்புறம் ஆசை அப்புறம் ஸ்ரமம் உடம்பெல்லாம் வர்த்திக்க வேண்டியிருக்கு ஆக இந்த சம்சார தர்மைஹி இந்த உடம்போட செயல்கள்லாம் இருக்கு இந்த உடம்போட செயல்களால் உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் எவ்வளோ துக்கப்படுறான் தேக இந்திரிய பிராண மனோதியாம் எப்படிப்பட்டதுன்னா ஜென்மாப்பயுத்பய தரிஷ கிருட்சி சம்சார தர்மஹி இந்த தேக இந்திரிய பிராண மனோதியாம் அப்படின்னு சொன்னால் இந்த தேகம் இந்திரியம் பிராணன் மனசு புத்தி இவைகளுக்கெல்லாம் பிறப்பு இறப்பு முதலான துன்பங்கள்லாம் இருக்கு பசி தாகம் அப்புறம் ஆசை பாஷம் ஸ்ரமங்கள் முயற்சி இந்த மாதிரி சம்சார தர்மங்களால் அவிமுக்கியமான மயங்காமல் மயங்காமல் இருக்கான் இந்த சரீரத்தை பற்றி கவலைப்படுறதில்லை இதோட பிறப்பையோ இறப்பையோ பசியையோ தாகத்தையோ இதனால் ஏற்படுற ஆசைகளையோ எதையுமே அவன் பொருட்படுத்துறதில்லை அவிமுக்கியமான இந்த உடம்பு நம்மளை எப்படி இல்லாமல் தப்பான வழிக்கு கூட்டிகிட்டு போனாலும் அந்த கூட்டிகிட்டு போக முடியாமல் இவன் ஜெயிக்கிறான் எதுனாலும் ஜெயிக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஹரியனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுனால சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் இதெல்லாம் வந்து ஸ்வரூபம் இருக்குது அப்புறம் பூ பாதவ் எஸ்யநாபிகி இந்தமாதிரி ஸ்லோகங்கள்லாம் நமக்கு தெரியும் அந்த ஹரியனுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி இந்த உடல் வாழ்க்கையை வெற்றி கொள்கிறான் என்பது கருத்து அவன் பாகவத பிரதானன் பகவான துணை கொண்டு தன்னோட உடம்பு மனசு புத்தி இவையெல்லாம் ஜெயிக்கிறான்னு அர்த்தம் அது தவறான வழிக்கு இழுத்து கொண்டு போகின்ற தன்மையிலிருந்து அதை இறைவனிடத்திலே செலுத்தி அதை வெற்றி கொள்கிறான் ஜெயிக்கிறான்ங்கிறது இந்த ஸ்லோகம் அவன் பாகவத பிரதானன் என்று நிமி சக்கரவர்த்திக்கு யோகியானவர் உபதேசம் பண்ணுறார் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் தேகேந்திர பிரதான எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி